பன்ன பாரிஜாத்தயோத்ணயே ஜான முதராய கிருஷ்ணாஹே நம ஓகவோ ஜன காதையூத்தல்மஷா லோகேஜா தரம் பதம் இவர் சொல்ற நிறைய பெரிய ராஜாக்கள் ஜனகர் முதலானவர்கள் இங்கே இருக்கு கீதையிலையும் பாக்கிறோம் கர்மனை சித்தி அஸ்திதா ஜனகாதயா ஜனகாதயான முதலான அரசர்கள் எல்லாம் பண்றவங்க ராஜ்யபாரம் சுமக்கிறவர்கள் அரசாங்க சுமை அந்த ராஜ்யபாரத்தை சுமக்கிறவர்கள் என்ன பண்ணார்கள் இந்த கீதைய பகவா பூபுஜா பூபுஜகிற புக்குன்னா அனுபவிக்கிறது பூபுஜகான அர்த்தம் இந்த பூமியை ஆண்டு அனுபவிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த பூமியை ஆண்டு அனுபவிக்கின்ற அரசர்கள் எல்லோருமே பகவத்கீதையை சார்ந்திருந்து நிர்தூத்த கல்மஷால் ஓகே இந்த உலகத்தில் ஒரு கல்மஷமும் இல்லை மனசு ஒரு விதமான பாபமும் இல்லாமல் கல்மஷம்னா பாபங்கள் மனத்துக்கண் மாசுகள் நீங்கி பரம்பதம் யாத்தாக பரமபதத்தை அடைந்தார்கள் பரமபதம்னா இங்கேயே இப்பொழுதே அகங்காரம் அமகாரம் இல்லாத மன அமைதி நிலை என்பதுதான் கருத்து படனம் விர்தா பாடோத் திரமேதா மகாத்மியம் கட்டாயம் படிக்க வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது பகவத் கீதையை படிச்சுட்டு நீ மகாத்மியத்தை படிக்கலன்னா வீண் ஒரு உத்காசி அதிசயோக்தி இதனுடைய பெருமையை சொல்றதுக்கா இவ்வாறு சொல்லப்படுது இதோட தாத்பரியம் என்னன்னா மகிமை எப்போ மனசுல புரிஞ்சு கொண்டே இருந்தாத்தான் அதுல டச் இருந்துட்டே இருக்கும் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கும் மறந்து விட்டுட்டோம் லௌகிக விஷயத்துல ரொம்ப போயிட்டோம் அப்புறம் என்ன ஆச்சுன்னா இதை தொடரத்துக்கே நேரம் இருக்காத அளவுக்கு அது அப்படி இருக்க கூடாது அது மாதிரிதான் அது இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அதுக்காக படிக்கலன்னா பாமா இத்தனை வருஷமா படிக்காம இருந்துட்டேனே அப்படின்னு உங்களுக்கு கில்ட் வந்துடக்கூடாது அதனால நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா மகாத்மம் படிக்கிறது ரொம்ப நல்லது ஏதன் மகாத்மயுத்தம் இந்த இருபத்தோரா ஸ்லோகம் எதிர்மறையில சொல்லியது நெகட்டிவா சொல்லியது படிக்கல பிரயோஜனம் எல்லாம் வீணா போயிடும் கீத படிச்சது வீணா போய்டு அப்படின்னு சொல்லியது இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது மகாத்மம் செய்த படிச்ச நிச்சயமா உனக்கு கீதையோட பிரயோஜனம் முழுக்க கிடைக்கும் ஏதன் மகாத்மயுத்தம் கரோதி அஹா எவன் ஒருவன் இந்த கீதா மகாத்மியத்தோட கீதையை படிக்கிறானோ அவனுக்கு அதோட பிரயோஜனம் நன்றாக கிடைக்கும் சஹா தலம் அவாப்னோதி பெறுதற்கரிய பேச்சினை பெறுவான் என்பது கருத்து சூத்த மாத்மே மையோத்தம் சனாத்தீத்தே படேத் தத்து எது தலம் லேத்ராணே கீத மாஹாத்மூர்ணம் ஓம் துவம் ஸ்ரீ கிருஷ்ணாப்பணமூத்த உச்ச சூத்த பௌராணிக புராண கதை விஷயங்களை சொல்றதுல ரொம்ப அதிசம அதனால யாகசாலையில எல்லாம் அங்கங்க மகான்கள் ரிஷிகளெல்லாம் அடிக்கடி இந்த சூத்த பௌராணிகிட்ட போய் அது என்ன இது மகிமையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க இந்த மாதிரி சத்விஷயங்களையே கேட்கணும்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட சவுனகாதி முனிவர்கள் மகரிஷியை அணுகி கேட்டார்கள் அப்படின்னு எந்த புராண புஸ்தத்தை பாத்தீங்கன்னாலும் சூத்த உவாச்சன் வரும் அவர் சொல்றார் என்னால் இந்த உலகத்தில் என்றும் இருக்கக்கூடிய இந்த பகவத்கீதையின் மகிமையை பற்றி பேசப்பட்டது கீதாந்தேச பட்டேத்யஸ்து கீதையின் முடிவில் எவன் இதை அதில் சொல்லப்பட்ட பலன்களை அவன் அடைவான் என்ன பலன் கோதான பலன் கங்கா ஸ்நான பலன் சோமயாக பலன் ருத்ரலோக கணபலன் ருத்ரயோகத்தில இருக்க கணனாக மனுஷிய ஜென்ம பிராப்தி தொடர்ந்து அப்புறம் சந்திரலோக பிராப்தி வைகுண்ட பிராப்தி ஜீவன் முக்தி பிராப்தி விதேக முக்தி பிராப்தி நிர்தூத்த கல்மசத்துவ பிராப்தி இத்தனையும் அது மாத்திரமில்ல பரிபூர்ண பிரயோஜன பிராப்தி எல்லாம் கிடைக்கும் வாராக புராணத்துல இந்த கீதா மகாத்மியமானது இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது கீதா மகாத்மத்தை நாம் இனிமேல் தினந்தோறும் அதுவும் இப்ப குறிப்பா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்க தொடர்ந்து இந்த கீதா மகாத்மத்தை நல்லா சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்க மனசுல அதுதான் வியாபிக்கும் உங்க மனசு முழுக்க அந்த விற்பி வியாபிக்கும்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 உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் ஊர்ப்பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரியோம்